Dry என்ன பருவநிலை மாற்றம் காரணமாக சிலருக்கு டிரைக் ஆஃப் அதாவது வரட்டு இருமல் பர்சிஸ்டன்ட் காஃப் ஏற்படும் சிலருக்கு ப்ரொடக்டிவ் காஃப் சளி கூடிய இருமல் வரும் இதை போக்குறதுக்கு அதிமத்துர பொடி எடுத்துக்கலாம் அரை தேக்கரண்டி ரெண்டு தேக்க ரண்டி எலுமிச்சம் சாரு கலந்து அதனுடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து இதை காலை மாலை பருகிட்டு வந்தாங்கனாலே டிரை காஃப் அல்லது ப்ரொடக்டிவ் காஃப் எந்த விதமான இருமலாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்ன நேர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களே மீண்டும் சந்திப்போம்